في ذكر مطائل أمر جلي البرهان فخيم الاسم غزير العلم وسيء الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الاحسان سريء الحساب الشديد لقاب عليم العذاب عزيز السلطان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولنشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الامي العربي القرشي وعلى اله وصحبه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله ورحمة <تصفيق> الله وقال النبي صلى الله عليه وسلم لغدوه في سبيل الله او روحه خير من الدنيا وما فيها وقال عليه الصلاه والسلام كيف انتم اتغانسؤكم وفتق شبابكم وتركتم جهادكم قالوا وان ذلك كائن يا رسول الله قال ساشد اشد من سيكون قالوا ما أشد منه يا رسول الله قال كيف أنتم إذ لم تعمروا بالمعروف ولم تنهوا عن المعكر إلى آخر الحديث وقم ما قال عليه الصلاة والسلام جنة مكة علماء برانب مكة سعودر خلية تريار خلية اللهم سبحانه وتعالى نمالي بارخلهم ميلانا ويردنا معنا ونوكتكاها ابدا تل اندردتكراه லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் இந்த கூட்டத்தின் நோக்கம் கூடி களையவது மாத்திரம் அல்ல நாம் உண்மையான விசுவாசிகள் உண்மையான இமான் உள்ளவர்கள் அல்லாவுடைய அச்சமயம் உள்ளவர்கள் அல்லாவுடைய இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லா அலைவசம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நாம் அவர்களுடைய தீன் உலகமெங்கும் அங்கிருக்கும் இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அம்மற்றும் ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் சுஹான இவ்வுலகத்தை மிக சிற்பமான காலத்துக்காக படைத்திருக்கிறான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி ஆட்சி பதவியில் இருந்தாலும் அவர் கொடிய காவிராக இருக்கலாம் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அல்லாவுடைய தீர்ப்பு என்ன ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கத்தான் போகிறது அல்லாஹ் ஹஜரத் மஹமது அவர்களை பார்த்து கூறுகிறான் இன்னக்க மைய உண்மை நிச்சயமாக நீங்கள் நவியே மூத்தாகத்தான் போகிறீர்கள் என்று அனைத்து நல்ல மனிதர்களும் சாலையான மனிதர்களும் மௌத்தாகத்தான் இருக்கிறார்கள் இதற்கு பிறகு பிறக்க போகக்கூடிய நல்ல மனிதர்களும் மௌத்தாகத்தான் போகிறார்கள் ஹஜரத் ஈசா அலிசலாம் அவர்களை அல்லா சுஹோலா சிறிது காலத்துக்கு உயர்த்தி விட்டாலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் மவுத் என்பது வரத்தான் போகிறது என்பதில் நாம் கடவுளவும் சந்தேகம் பட முடியாது நவீன யுகமாக இந்த யுகத்தில் இந்த இருபதாம் நூற்றாண்டில் மனிதர்கள் பலதையும் கண்டுபிடித்திருக்கும் இந்த காலத்தில் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கும் இந்த காலம் மனிதன் சிந்தனையில் தன்னுடைய பொருளாதார வசதிகளில் ஆயுதங்களை கண்டுபிடிப்பதில் பலவிதமான முன்னேற்றங்கள் அடைந்திருக்கும் இந்த காலத்தில் எந்த ஒருஸ்டாலும் எந்த ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதனாலும் ஒரு மனிதனுடைய ரூஹை ஒரு மனிதனுடைய என்பதை குரானுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எஸ் அலுவலகம் உங்களிடத்தில் ரூஹை பற்றி கேட்கின்றார்கள் நீங்கள் கூறுங்கள் இது அல்லாஹுடைய உத்தரவு என்பதாக குரான் கூறிக்கொண்டிருக்கிறது எப்பொழுது வந்துவிடுமோ ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் கொடிய காசை ஆகிய சிரான் நம்ம ஒரு மரத்து இருக்கிறது ஒரு கடினமான நிலையில் இ மாலச்ச நிலையில் வரப்போகிறது நாம் நம்முடைய முயற்சி அனைத்தும் இப்பொழுதை அல்லா சுஹான குழந்தை பருவத்தில் ஒரு கட்டத்தில் இருந்து உலகத்திற்கு வந்தபொழுதை அதிகமான மக்களை ஒரு குடும்பத்தில் ஆரம்பத்தில் இருந்து களிமாவுடன் வாழ்ந்து நாம் இறுதி கலிமா களிமா இல்லாமல் பிறந்து விட்டால் மிகவும் கவலைக்குரிய இருக்கும் என்பதில் நாம் எந்த விதமான சந்தேகம் இருக்கிறோம் மேலாளைய சகோதரர்களே பெரியார்களே வேதனையை பற்றி ஒரு ஆளில் கூறும்படுதை நிச்சயமான சக்கராத் என்பதை அதை நிச்சயமான ஒன்றை அது வந்தே தீரம் என்பதை அல்லா கூறியிருக்கிறான் ஒன்றிருக்கவே அந்த சக்கராத் வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய களத்தை எட்டும் பொழுது அவனுடைய தொண்டைக்கு வந்து விட்டது ரோ அப்பொழுது யாரும் மந்திரத்தோட கூடியவர்கள் இவருக்கு ஓதை பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா ஆனால் அந்த மனிதன் நினைக்கின்றான் சாலை அவன் காலுடன் இணைத்து அதை தேக்க ஆரம்பித்துவிடுகிறான் அப்பொழுது மனிதனை அதில் இருந்தவனை வேறு மாதிரி இழுத்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற கடிதமொரு கட்டமாக இருக்கும் மேலான சகோதரர்களே பெரியார்களே நாம் ஒவ்வொருவர்களும் மௌத்தை நினைந்து உழக்கூடியவர்கள் மௌத்துடன் கண்ணியமாக கருதக்கூடியவர்கள் மௌத்தை நேசிக்க கூடியவர்களாக உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை கோச்சால அஞ்ச வேண்டாம் உங்களுக்குரிய இடம் இதுதான் என்று அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது அப்படி ஒரு அழகான காட்சியை அல்லாஹ் சுபான கோச்சாலா காண்பிக்க போகிறார் ஒன்று இருக்கிறது நிம்மதியாகவே சந்தோஷமாக கண்ணியமான நிலையில் வழக்கு மார்கள் வந்து கைப்படும் அந்த நிலையில் எடுத்து செல்வார்கள் பூமியிலும் அந்த மனிதன் கொண்டு செல்லப்படும் பொழுதை உன்னுடைய பூமியில் நடந்து செல்பவர்களில் மிகவும் நல்லவராக இருந்தார் என்று பூமி மோகம் வரவேற்கின்றதை மறக்குவார்கள் ரூபை வரவேற்கின்றார்கள் சடலுத்தை அனுப்ப திருப்பி அனுப்பம் இல்லாமல் இதிலிருந்து அல்லாஹ் கோச்சாலா நம்மை வெளியாக போகிறான் ஒரு நாள் அல்லா சுகான கோச்சாலாவிடத்தில் நாம் அனைவர்களும் இருக்கிறதை அந்த சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் நம்முடைய உலக வாழ்க்கையிலும் களிமாவுடன் வாழ வைத்து மௌத்துடைய நேரத்திலும் களிமாவுடன் நாம் மரணிக்கக்கூடியவர்களும் மண்ணால் படைக்கப்பட்டவனே திருமணம் நடந்த முதலிடம் எப்படி நிம்மதியாக நீ உறங்குவாயோ அது போன்று நீ உறங்குகிறாம் சொல்லப்பட்ட நிலையில் நாம் அங்கு கவலிலும் அதற்கு பிறகு லா சுக கோச்சாரா நாளைக்கு ஆலையில் மறக்குவார்களை கொண்டு அழைப்பு விடுக்கப்போகிறான் عليكم اهلا وعليكم ار ان لكم من تحيو فلا تموت ابدا ولك نورد ما ملك موتك قديا لي ان لكم الملك فلاتسموا ابدا ولك السلام سرم. نسلم நோய் கிடையாது கிடையாது இருக்கும் எந்த விதமான நோய்களை கவலை மாட்டாதே என்று நன்மாராய் சொல்லப்பட்ட நிலையில் அந்த மனிதன் அங்கு அறைக்கு செல்லப்படுகிறான் அல்லா சுகாவுடைய தரிசனம் அல்லாவுடைய சந்திப்பங்கு கிடைக்க போகிறதை அல்லா அரியாதிகளை ஒன்று சிறப்பி அவரும் என்னை பொருந்து கொண்டீர்களான் ார்களே அந்த காட்சியப்படிக்கும் நீங்கள் என்னை பொ கேட்கிறான் அடியார்கள் ஒரே குரலில் ஏரிந்து கொள்ளக் கூடாது அடியார்க்கும் கொடுக்காத ஒரே நேரத்தில் உனக்கு நான் அந்நிய பெண்களை பார்ப்பதை நான் தடுத்து இருக்கிறேன் உனக்கு நான் மதுவை அறவாக்கி இருக்கிறேன் இது போன்ற ஏராளமான கட்டளை எல்லாம் விதித்திருக்கிறார் ஏவல்கள் தொடர வேண்டும் நோம்பு நோட்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் இருக்கிறதுக்கல்களை சொல்லக்கூடிய வழிபாடும் கிடையாது பாதையில் ஒரு வருடத்துக்காக அல்லாவின் பாதையில் ஒன்னொரு வருடத்துக்காக அல்லாவின் பாதையில் மூன்று நாட்களுக்காக எந்த அழைப்பும் விடப்பட மாட்டாது வேலைகள் செய்ய வேண்டும் இரண்டரை மணி ஒதுக்க வேண்டும் காலமான செய்ய வேண்டும் என்ற விழுந்துதல் இருக்கப்பட மாட்டாது திராவத்து நாம ஒரு தேவையில்லை ஒன்னா அல்லாத கோதிக் காட்டுவான் إن الله قرآن يركنا نو إن الله زبور بيذاتي حضرت داود عليه السلام أبرك المولماغي الله سبحانه وتعالى كاتب اغران أبرقل علي أوركان ذكب اغراريل فأمد صلى الله عليه وسلم أبرقل القرآن أولي الله يرياه القرآن أوركان عندك عجلان فاكب اغرارم ملاينا سخوت لكلي إن الله كيك اغرار إني فرمي كوندي لكلا أبرده أورمي التكوريل أنا يبرقل مبالي لكيوم ما لنا لا نرضى يا ربنا ولقد آتيتنا معلم சொல்ல போகிறார்கள்ருக்கும் பிறகு நான் கோவிக்க மாட்டேன் சொல்கிறார் அல்லாவுடைய கோபத்துக்கு உலகத்தில் எத்தனையோ சோமரிச்ச மக்கள் உலகத்தில் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளான காரணத்தினால் பாவங்களில் ஈடுபட்ட மக்களை வெள்ளத்தினாலும் தண்ணீராலும் மழையாலும் காற்றாலும் பூமி சுரவெடுப்பதாலும் அல்லாணா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தண்டனைகளை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுஹானகோ சாலா மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறார் அழிப்பதற்கு அல்லாவுக்கு பெரும் படைகளை கொண்டு வர தேவைப்பட மாட்டார்கள் அல்லா அற்பை தன்னுடைய படைகளை கொண்டே அவர் ஆனா மன்னன் படையெடுத்து வந்த பொழுது கற்களால் அல்லா அழிக்க சட்டி பெற்றிருக்கிறார் எதிரிகள் சூழ்ச்சிகள் ஈடுபடும் பொழுது ஒரு கிருமியால் மக்களை அழிக்க சக்தி பெற்றிருக்கிறார் அல்லாஹ் நாடும் சின்ன கிருமிகளை கொண்டு ஏராளமான மக்களை கொண்டு குமித்து விடுவார் மேலான சகோதரே பெரியார்களே அல்லாவின் மீது நம்பிக்கை விசுவாசம் வரப்போகமாக இருக்கிறோம் எடுத்து செல்லப்படுவார்கள் அவர்கள் பயபக்தி உள்ளவர்கள் அல்லாதவர்கள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக இறுதியான மனிதனுக்கு இந்த துணியா இந்த துணியாவை விட பத்து மடங்கு மேலான சொல்கத்தையெல்லாம் கொடுக்க போகிறார் ஒரு அடியான் இறுதியில் நகரத்திலிருந்து வெளியேற்றப்படுவான் அந்த அடியான நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் கட்டி வைத்திருக்கிறேன் வேதனை மனிதர்களையும் பாதுகாப்பானே நதியுடைய கொடுக்கப்படக்கூடிய வேதனை ரெண்டு பாதணிகள் அணிவிக்கப்படும் அந்த பாதனியினால் மூளை அப்படி கொண்டிருக்கும் வேதனைகளில் ஆறு லேசான வேதனையை அல்லாஹால வைத்திருக்கிறான் கடினமான வேதனைக்க மாட்டோம் அந்த மனிதனை பார்த்து சொல்லப்படும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தலா ஏற்படுத்த போகிறான் நரகத்தில் இருந்து வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய ஆச்சரியம் அடைந்து அல்லா இடத்திலே அல்லா எனக்கு சொர்க்கமா எனக்கு மாளிகையா அல்ல வேதனையில் இருந்தவன் தண்ணீர் இன்பங்களும் கிடையாது என்பது கிடையாது மேலே பார்த்து சொல்கிறார் அல்லா ஏனுடன் பரிஹாசம் செய்கிறாய் எனக்கு இவ்வளவு பெரிய சொர்க்கமா என்று ஆசிரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய சிறப்புமணி ஏற்பட்டுவிடும் என்று சரியான முஸ்லிமுடைய ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது மேலான சகோதரர்களைப் பெரியார்களே அப்படிப்பட்ட மேலான இன்பத்தை அடைய நாம் இந்த உலகத்தில் ஏதும் செய்யாமல் போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதையும் அடைய முடியாது உலகத்தில் அற்புதமான ஒரு விடயத்திற்கும் எந்த ஒரு விடயத்திற்கும் முயற்சியை கொண்டு அடைய முடியும் என்று ஒரு உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவர்களும் தெரிந்த விஷயம் விவசாயம் தானாக வரமாட்டாது மனிதனுடைய வியாபாரம் தானாக வரமாட்டாது தன்னுடைய வீடு தானாக வரமாட்டாது வார்த்தைகளால் படத்தால் மனிதன் எதையும் அடைய முடியாது வார்த்தைகளால் வீடு வீடு வார்த்தைகளால் படம் என்பதை மனிதன் தெரிந்திருக்கிறார் மேலான சகோதரர்களே பெரியார்களே வார்த்தைகளால் நாம் ஒரு போதும் அடைய முடியாது என்பதை நாம் ஒருவரும் உள்ளத்தில் பதிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அல்லா இறக்க உள்ளவன் தீனுடைய விடயத்தில் வார்த்தைக்கும் மேலான குழியை வைத்திருக்கிறார் மாளிகை கட்டப்படுகிறது மாளிகை கட்டிக் கொண்டாய் குறிப்பிட சொல்கிறார்கள் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது வேளாண் சகோதரர்களை நாளை கிராமத்தின் ஒவ்வொரு நன்மைக்கும் கூலிய தரப்போகிறார் ஒரு சிறியல் ஒரு நிலைமை அப்படியான சூழலை அல்லா தலா ஏற்படுத்தும் ார் என்ன விரும்புகிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் இருக்கக்கூடிய அனைவர்களும் இருக்கக்கூடிய அனைவர்களும் கண்ணியத்தை நிம்மதியை சந்தோஷத்தை வீட்டை செல்வத்தை நல்ல உணவை ஆடையை தன்னுடைய குடும்பத்தை குழந்தைகளை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவும் சொல்கிறார் உனக்கு வீடு வேணுமா உனக்கு செல்வம் வேணுமா உனக்கு சுகம் வேணுமா உனக்கு செல்வம் உனக்கு எல்லா வசதிகளும் நான் செய்து தருகிறேன் உலகத்துடைய வாழ்க்கையும் சுயச்சமாகவே நிம்மதியானதாகி தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார் ஆனால் நான் விரும்புவதை நீ செய்ய வேண்டும் நான் விரும்புவது அல்லாஹ் விரும்புவது இல்லை அல்லா விரும்புவதை நாம் செய்தால் நாம் விரும்புவதை உலகத்திலும் அல்லாஹ் ஒரு செய்து தருவான் மரபிலும் அல்லா நிரந்தரமாக செய்து தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லவனுக்கும் உலகத்திலும் நமக்கு குடியை தரப்போகிறான் நமக்கு குடியே தரப்போகிறான் நாம் நினைத்துக் கொள்ளக் நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் நமக்கு ஆகத்தில் மாற்றம் பயனளிக்கும் என்பதல்ல நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் உலரச்சலம் கூலே கிரிகம் நாளை வரமையிலும் அல்லாஹ் تعالی <سؤال> கூலே வைத்திருக்கிறார் உலரச்சலம் தரவான் வரமையிலும் தரவான் இது அல்லாஹ் உடைய ஒரு ஏர்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது حضرت نوح علیہ السلام <سؤال> <سؤال> அவர்கள் தன்னுடைய மக்களை பாத்துக் கூறுகிறார்கள் குல்த்துஸ்தஃஃபிரு ரப்பكم இன்னஹு கஅலா அஸ்ஸார யிர்சில ஸமா আলাইকুম மிதாரா வயம்திதுகும் பிஅமால வவலின் வயஜஅலு லகும் ஜன்னாத வயஜஅலு லகும் அன்ஹாரா அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சூரத்து نوஹுடைய இந்த ஆயத்துகளில் என்ன விவரிக்கிறார் ஏமினிகளே அல்லாவிடத்தில் நீ நினைத்து அல்லாவிடத்தில் ஒரு சொத்து கண்ணியை வடிக்கும் பொழுது அந்த அல்லா உடலத்தை படைத்தரும் அவன் மன்னிக்கு காத்திருக்கிறான் எந்த அளவு பாவங்கள் செய்துவிட்டு சென்றாலும் அவனிடத்தில் மன்னிப்பு மீது விசாலமாக இருக்கிறது நபியுடைய சாச்சாவின் அதை சப்பி அந்த இந்தா என்ற பெண்மணி நபரிடத்தில் வந்த உனக்கு மன்னிப்பு என்று சொல்லிவிட்டார்கள் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டவை நவியுடைய சகோதரர்களை நபி அவர்கள் மேலான சகோதரர்களை தெரியார்களே சற்று சிந்தனை செய்து பாருங்கள் அல்லா விஜயக்கம் உள்ளவன் நபி சொல்லு வளைவு செல்லும் அவர்களிடத்தில் ராமதியா என்ற பெண்மனை மதிலத்தில் வந்து சொல்கிறார் யார சொல்லா என்னால் விவசாரம் நடந்து விட்டதை நான் விவசாரத்துக்கு விசாரிய அந்த குற்றத்துக்கு நான் விட்டேன். தப்பாக நடந்துவிட்டேன் எனக்கு நீங்கள் அது நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுதை நபி அவர்கள் சொன்னார்கள் இல்ல நீ அப்படி செய்திருக்க மாட்டாய் இல்லை அரசா நான் கற்பு சிறையாகிவிட்டேன் சொன்னார்கள் அப்பொழுது சரி கற்ப சரி ஆகிவிட்டாயா உனக்கு உனக்கு நான் நீ தண்டனை தருகிறேன் குழந்தை பெற்றதற்கு பிறகு குழந்தை பெற்ற தாயை பார்த்து நீ பால் கொடுத்து பால் கொடுத்து அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுதை அவருடைய இரக்கம் ஒரு சகாவியின் மேனியில் பட சீனியங்க சஹாபி சொல்ல நபியவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் இந்த பெண்ணுடைய பாவத்தை நம்ம நீளத்தில் இருக்கக்கூடிய எழுவது பேருக்கு பங்குட்டால் அனைவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொன்னார்கள் பெண் மருந்துகிறார் கவலைப்படுகிறார் ஒரு மனிதன் வருந்துகிறான் கவலைப்படுகிறார் நான் செய்ததை நினைவு வருந்துகிறார் நீக்க உள்ளவன் தொண்ணூறு தொண்ணூத்தி கொலைகளை செய்துவிட்டு நூறாம் மனிதனிடத்தில் நூறாவதையும் ஒரு அறிவாளிக்கு போகும் பொழுதை நூலை கைப்பற்றும் அழைக்குமார்கள் வந்து அவர்கள் மத்தியில் போட்டியிட சுரக்கத்துக்கு எடுத்து போவதா பக்கம் எடுத்து செல்வதா இறுதியாகவே எந்த திசையை நோக்கி சென்றாரோ அதிகமாக சென்றிருக்கிறார் ஒரு சாதம் அதிகமாக இருக்கிறது அல்ல மன்னிப்புக்கு ஆராக கூடிய மனிதனாக அந்த மனிதன் ஆகிவிட்டு அல்ல அவனுக்கு சுரக்கத்தை மே சரி அல்லாவுடைய மன்னிப்பு விசாலமானதே அதனால் சொல்கிறார்கள் அல்லாவுடைய கேளுங்கள் அல்லா இடத்தில் பாக்க முடியலை அல்லா என்ன சொல்கிறார் எதிர்பார்க்கும் மக்களே துணியாவில் உங்களுக்கு மன்னிப்பை தந்து சும்மா விட்டு விட்டுவிட இந்த மன்னிப்பை நான் மிகவும் விரும்புகிறேன் என்னிடத்தில் தேடக்கூடியவர்களை நான் மிகவும் விரும்புகிறேன் எனக்கு அது மிகவும் தவறு செய்து விட்டு அல்லா இடத்தில் கையந்தி நான் தவறு செய்து விட்டேன் நவியவர்கள் سجدادل ولند تحجد تدري نيرتل اللهم خصر لي رنبي كله و دقه و جله و أوله و آخره و علانيته و سره اند دعاوه اذيه ماهر سجودل او دواركل يا الله انودي إلا پاوتة من ني پايا سرية ترية آرمبتل سهده ارديةل سهده بغيرونغ ماهر تنمئر سهده إلا پاوتة من ني پايا اند دعاوه او دواركل نبيا برغل پاوتة من ني پايا கொடுப்படுத்தம்ஜிலக்கூடியாக்கள் நவியவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியவனே என்னுடைய பாவத்தை என்னுடைய சௌவாவை நீ மன்னித்து விடுவாயாக சாவாக்கள் நபி அவர்களுடைய நாவிலால் எழுபது அல்லது நூறு விடுத்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள் நபியவர்கள் காண்பிப்பதற்காக உம்மத்தை செய்ய வேண்டும் அல்லாவுடைய ரகத்துடைய மழை அவர்களுக்கு கிடைக்கும் அல்லா சொல்கிறான் அது மாத்திரம் அல்ல செல்வத்துடையே குழந்தையுடைய பாக்கியத்தையும் தருவோம் தோட்டம் மாத்திரம் கிடைத்துவிட்டால் போதாவே அதுக்கு தண்ணீரும் தேவைப்படும் தண்ணீரை நாம் தருவோம் என்றே அல்லா சாபு மிக விசாலமாக சொல்கிறார் எதற்காக எடுத்து காண்பித்தோம் எதிரான சகோதரர்களே ஒரு ஒரு அமல் அல்லா இடத்திலே அல்லா என்னால் தவறு நடந்துவிட்டதை நான் குற்றம் செய்து விட்டேன் என்று மனிதன் பொழுது அல்லா தனக்கு விருப்பமான ஒன்றை அடியாளம் செய்யும் எனக்கு விருப்பமானே நமக்கு விருப்பமானேத்துக்கு விருப்பமானே மனிதனுக்கு விருப்பமானதை அல்லா தருகிறார் வீடு சேவையா செல்வம் சேவையா குழந்தை சேவையா காலை சேவையா தோட்டம் சேவையா தண்ணீர் சேவையா என்னென்னோ பெற்றுக் என்னிடத்தில் வருந்தி என்னிடத்தில் உன்னுடைய தவறுகளை சொல்லி யாரிடத்தில் சொல்லாவிட்டாலும் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் இறுதி இரவில் கருப்பு ள்ளே ஓடும் கருப்பு எறும்பையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாரல்ல அங்கும் எங்கும் மனிதனுக்கு எதிரும் மறைக்க முடியாது போறாங்களா அதையும் இரண்டு நாளைக்கு பிறகு வெளிநாடுகளில் அவனுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்து இந்த இந்த கட்ட வேண்டும். கருவியை ஏற்படுத்த சட்டத்தை ஒங்களை மீறி செல்லும் பொழுதை அவனுடைய வீட்டுக்கு ஒரு கடிதத்தை ஒரு சமன்சை அனுப்ப முடியும் படைத்த அல்ல நாம் செய்த குற்றங்களுக்கு நிச்சயமா வலான சகோதர்களே பிரியர்களே ஒருநாள் அல்லாஹ் சுவஹால தலா நமக்கு காட்டிதான் போகிறான் ஒவ்வொரு الانسانின் அல் ஜம்னாஹு தாயிரஹு ஃபீ உன்قي வுலக்ரிஜ் லஹு யௌமல் kıயாமத்தி கிதாபஹி யல்காஹு மன்சூரா இதா கிதாபக அல்லாஹ் சுபஹானஹு வதலா நாளை kıயாமத் அலைல் ஒவ்வொரு மனிதனுடைய ஏச்சையும் அவருடைய கருத்து சொல்லப்பட போகிறான் யாருக்கு மறைச்ச முடியாது எ எதையும் மறைச்ச முடியாது மூமீன் சாட்சி عليكم இவருடைய நாவு பட்ச பட்சி இவருடைய கரங்கள் அங்க பேசும் இவருடைய கால்கள் அங்க பேசும் இவருடைய தொடை அங்க பேசும் டத்தில் நம்முடைய தப்பு தவறுகளை அல்லாவிடத்தில் வைத்து நாம் அல்லாவிடத்தில் இன்றி உயிருக்கும் ஆக பெரிய ஒரு தவறு இந்த தீனுடைய இந்த தாவத்துடைய இந்த பணியை தன்னுடைய பணியாக ஆக்கி கொள்ளாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடு நம்முடைய வியாபாரம் நம்முடைய குடும்பம் நம்முடைய செல்வம் என்று ஒவ்வொருவரும் தனக்குள்ளதை மாற்றம் உலகத்தின் லாபத்தை மாற்றம் தான் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் உலகத்தை மாற்றம் குறிக்கோளாக கொண்டு ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ولا تجاهدون في سبيل الله القائلون يومئذ بالكتاب والسنة كالسابقين الأولين من المحاجر والأنصار ورقالا مرفوك رذي نيجا نالو كندو إيفيكن ربنجه فيذا كندو تردتكم ربنجه نيجا دينك هفادي كندبتكم ربنجه أنتم تعمرون بالمعروف وتنعون عن المنكر وتجاهدون في سبيل الله ألارو نال مرفوك رذي أولا تلاتنيا وليا محببتي كفل كل تنير رليز بترذي இருக்கிறது அந்த துணியாவுடைய உழைப்பை நாம் விட்டுவிட்டோம் இப்ப துணியாவுடைய வந்துவிடுமோ இந்த முறையில் வாழ வேண்டும் இந்த முறையில் வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் நாம் அந்த பிரகாரம் வாழ வேண்டும் வீடு இருக்கிறதே குடும்பம் இருக்கிறது மனை மக்கள் இருக்கிறார்கள் ஆடை இருக்கிறது உணவு இருக்கிறது இவைகள் மனிதனுடைய உலகத்திலே நாலு வகையான மனிதர்களை வைத்திருக்கிறார் நோக்கத்தை மறந்து வாழக்கூடியவர்கள் தேவையுடன் மாற்றம் பூர்த்தியாக கூடியவர்கள் ஒரு கூட்டம் நோக்கத்தை மறக்காமல் நோக்கத்தை முன்வைத்து அல்லாவை பயந்து வாழக்கூடிய رجل آتاه الله ماله وعلمه وهو يتقي في ربه ويصل رحمه ويعمل لله فيه بحقه صناع لله رسول الله صلى الله عليه وسلم ورماندن إفده بدون أمن الله يبعيب تكرار عند منذن الله يبعيب تكرار إنباندقلية أنساري كندار الله يحقق لياه نويم اتكرار هذا هو بأفضل المناظل منذرقلين آغة سرون منذن منذرقلين آغة سرون منذن رماندن رجل آتاه الله إلما ولم يبتئ مالا அல்ல அவளுக்கு அல்லை கொடுத்தான் ஆகத்துடைய அறிவு அவருடைய அறிவு மசனுடைய நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் தேவையை மனிதன் நோக்கமாவே நோக்கத்தை தேவையாக மனிதன் ஆக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மனிதனுக்கு ஆர்வத்தின் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆர்வத்து அறிவு உள்ளவனாக அவன் என்ன சொல்கிறான் எனக்கு செல்வத்தை கரவில்லை நீ எனக்கு வீடு தரவில்லை எனக்கு காலிகூமியே தரவில்லை உலகத்தில் எதையும் தராதனே எனக்கு அந்த முன்னால் கொடுத்த மனிதனுக்கு போன்றே செல்வத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தந்தால் நானும் அவனை நல்ல வழியில் செலவழிப்பேன் என்று இந்த மனிதன் ஆசை வைக்கிறான் நமவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இருவரும் கூறியில் சவமாகிவிட்டார்கள் முதல் மனிதன் அறிவுள்ளவன் செல்வம் உள்ளவன் சுலைமான் அலை சிலாத்தை போன்றே தாவூ அலை சிலாத்தை போன்றே அலை சிலாத்தை போன்றே அப்துல் போன்றேத்தான் போன்றேன் அப்துல் அஜீம் அவர்களை போன்றே அப்துல்லா அவர்களை போன்றே உலகத்தில் எல்லா அறிவையும் கொடுத்தான் அறிவு தேவையின் அறிவு மனிதனுக்கு ஏற்கனவே செய்கிறது அல்லா விருதத்துக்கும் கொடுத்திருக்கிறார் அவர்கள் மாநகரத்தில் குரங்கால் பல சேர்க்கைகள் மக்களுக்கு ஏற்பட்டது ஒரு சில மனிதர்கள் உணவில் நஞ்சை கலந்து அங்கு என்ன செய்தார்கள் அங்கு வைத்தார்கள் குரங்குகள் சாப்பிட்டு மரணிக்கட்டும் என்று ஆனால் அந்த குரங்குகள் வந்ததை அந்த உணவை நுகர்ந்து பார்த்ததை நுகர்ந்து பார்த்து உண்ணாமல் சென்று விட்டது சேரத்திற்கு பிறகு பல குரங்குகளை அழைத்துக் கொண்டே கையிலே கொலைகளை பீத்துக்கொண்டே அதை ஏந்தி கொண்டு வருகிறது வந்து அந்த உணவையும் சாப்பிட்டது எலையும் சாப்பிட்டது அந்த குரங்கு அறிவு இருக்கிறது நான் இந்த நஞ்சு கலக்கப்பட்டிருக்கும் உணவை சாப்பிட்டால் எனக்கு உயிருக்கு அதுக்குள்ள வளர்ந்து இதில் குடங்குக்கும் அல்லா இந்த உணர்வை என்ற பறவை என்ன உதவுவதை காணவில்லை என்று இஸ்லாம் தேடிய கொடுதை அந்த உதவுவதற்கு எங்க தண்ணீர் இருக்கிறது என்று காத்து அந்த உணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் சாதாரண அல்லாவுடைய அற்புமான படைப்பு எறும்புக்கும் தெரியும் என்னுடைய என்னுடைய உணர்வை நான் தேடி வைக்க வேண்டும் படைப்புகளில் சின்ன படைப்பு அதிகமாகவே ஆசையும் ஆவலும் உள்ள படைப்பு தான் எறும்பு எந்த நேரமும் பாருங்க எங்கிருந்தாலும் பெரிய மீட்டிங்களும் போட்டு நீக்கமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஒரு பண்டத்தை வைக்க முடியாது வைக்க முடியாது ஒரு அல்வம் வைக்க முடியாது அந்த இடத்துக்கு ஏறி வந்துவிடும் தன்னுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்குரிய வேலைகளை ஆரம்பித்து விடும் அந்த அளவுக்கு ஆசையும் அவும் மனிதனும் எருமை போன்ற மனிதனும் மிருகத்தை போன்றே உலகத்தில் தேட என்ற ஒரே குறிக்கோளுக்கு மாற்றம் வாழ்ந்தால் சகோதரர்களே தேவையின் அறிவை அல்ல அற்பமான என்று தேவையின் விருப்பமான விருமாறு செய்தவன்னை படைத்தான் ஒரு நாள் என்னை ஒன்று திரட்ட போகிறான் என்று பயமுள்ள மனிதனாக வாழ்கிறான் இன மனிதர்களை இன்னும் அவன் அல்லாவுடைய அக்கை நிறைவேற்றுகிறார் செல்வம் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது மோச்சை தவிர என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த மருந்தை தேடி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முயற்சி செய்வது தவறு அல்ல ஆனால் நோக்கம் அல்ல தேவைதான் உள்ளே இருக்கும் நோய் என்ன உள்ளத்துல மனிதனுடைய ஹார்ட்ல போலி இந்த ஹாட் என்று சொல்லுவாங்க அவனுடைய இருதயம் அது குளியாகிவிட்டது அல்லது ஹார்ட் பேஷண்ட் ஆகி இவன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கம் இது போன்ற ஏராளமான குரோத தன்மைகள் பிறரின் சொத்து மீது இவை எல்லாம் உள்ளத்தில் வரக்கூடிய வியாதிகள் அவைகளை போக்குவதற்கு நபியுடைய வாழ்க்கை நபியுடைய தீன் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லா விரும்பக்கூடிய தக்வாவை தோற்கலை விருவாசிகள் எந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட மனிதன் ஒரு கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி தக்வாவை கடைபிடிக்கும் பொழுதை அல்லாஹ் கடவுளை திறந்து முயற அவரிடத்தில் அண்ணா கிடைத்தது என்று தாழ்த்து கொடுத்தார்கள் அழைப்பு கொடுத்தார்கள் தண்ணீர் கொடுக்கப்படவில்லை அல்லா சொர்க்கத்தின் பாலத்தை ஊட்டினார் உமோ சிறை கருது வீடு வீடாக சென்ற பக்கத்தில் அல்லாவின் அவர்கள் நாம் தேவைடு சிறியில் இருந்தது கண்ணீரை ரவியுடைய கடலிருந்து வெளியாக்கக்கூடியவர் இப்ராஹிமலை சலாமுடைய மகனா சிவாங்கலை சலாம் அவர்களை அங்கு போட்டு வெற்றி அவருடைய கால் காலத்திலும் நல்லா கண்ணீரை வெளியாக்கிறார் தண்ணீர் நவியுடைய மேலான சகோதரர்களை பெயர்களே பெரும் சக்தி வாய்ந்தார் அதிகமாக அதிகமாக விட்டான் இடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் மூணு கவலைகள் என்ன நவியுடைய மௌத்தொரு கவலை நம் எல்லோருக்கும் கவலைதான் அதனை தாக்கி சொன்னார்கள் என்று மனங்கள் எப்படி இடம் கொடுத்ததை நவியுடைய கவலை மல்லணி விற்பதற்கு கவலை பெரும் கவலை உஸ்மானுடைய சகாதத்துக்கு இரண்டாவது என்று சொன்னார்கள் ஹதரத் உஸ்மானுடைய ஹதரத் உஸ்மான் நோம்பு எதிரிகள் அவர்களை சூழ்ந்திருக்க நோம்பு நோற்று குரானை ஓதிக்கொண்டிருக்கும் எதிரிகள் தாக்கல் நடத்த அன்றி அவர்கள் நபியை கனவில் காண்கிறார்கள் நபியவர்கள் சொல்கிறார்கள் உஸ்மானே என்னுடன் தான் மாலையில் நோம்பு திறக்கப் போகிறீர்கள் மாலையானது தாக்கல் நடத்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த குரானுடைய ஆயத்தில் ரத்தம் இரண்டு பாயை அவருடைய ரூ பெறுகிறது மூணாவது எனக்குள்ள கவலை எனக்கு ஒரு சின்ன பையில் ஏழு பேரிச்சங்களை போட்டு அவர்கள் உமருடைய பத்து வருடம் சாப்பிட்டேன் பதினஞ்சு வருடம் அதை பன்னெண்டு வருடங்கள் சாப்பிட்டேன் எத்தனை வருடமாக விட்டதை வேற சகோதரர்களுக்கு உணவை கொண்டு சாப்பிட வைத்தான் கொஞ்சத்தை அதிகரிக்கிறார் கொஞ்சத்தை அவர்கள் தண்ணீரை கொடுக்கின்றார்கள் 70 பேர்களுக்கு சபையில் ஒரு பாத்திரத்தில் இருக்கும் பாலை 70 பேரும் குடித்து தானும் குடித்து அது அதிகமாக மிஞ்சி விட்டது. அல்லாஹ் கொஞ்சத்தை அதிகமாகக் கூடியவன். அல்லாஹ் எல்லா இடத்திலிருந்தும் கொடுக்க கூடியவன். அல்லாஹ் எதிர்ப்பாராத இடத்திலிருந்து மிக்தார் রাদিয়াল্লাহ அன்ஹு அவர்கள் போய் இருந்தார்கள். சிறுநீர் கலिके 17 தங்கப் பட்டாசுகளை எதிக் கொண்டு போட்டுட்டு போனது. தக்வாவை கடைபிடிக்கும்பொழுது வலவல்லாஹில் குரா ஆமலு வதக்கவு வஃபதஹனா அலைஹிம் பரகாதஸ் ஸமா பரகாதில் லை ஸமாயில் அர் அல்லா சுகா என்ன சொல்கிறார் தக்குத்தின் கனவுகளை நாம் திறந்து விடுவோம் அவர்களுக்கு கொடுத்தது போன்றே அல்லா தாலா சஹாபாக்களை கொடுத்தது கொண்டு கொடுப்பான் பூமியிலும் அல்லா வரக்கத்து செய்வான் அல்லாவுடைய ஏராளமான விசாலமான ஏற்பாடுகள் இருக்கிறது மேல தகவல்களை பிரியார்களே இன்னும் இரு சாரால் இருக்கிறார்கள் இனந்து அல்லாவை பயப்பட மாட்டான் இந்த மனிதன் அக்குகளை நிறைவேற்ற மாட்டான் மனிதர்களின் இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் எனக்கு கிடைச்சாருமான கொடிய காச போல தான் உலகத்தில் வாழ்க்கை கலைப்பேன் சொல்கிறார் இவர்கள் இருவரும் பாலத்தில் சமமாக விட்டார்கள் அல்லாவுக்கு சுபானளுக்கும் உண்மையான ஈமாளை தருவானாக உண்மையான விசுவாசத்தை தருவானாக தகுவான தருவானாக தவக்கலை தருவானாக சகோதரர்களை உதவி நான் அவர்களுக்கு அவர்களுடன் தக்வான் அல்லா நம்முடன் சுகர் அல்லா நமக்கு அதிகரிக்க செய்யலாம் தவக்கல் அல்லா அமைய துவக்கல் அல்லா அல்லா அவருக்கு போலும் ஆகிவிடுகிறார் ஆகவே நமக்கு விருப்பமானவை அல்லாஹ் தர காத்திருக்கிறான் எப்பொழுதை அல்லாவுக்கு விருப்பமானவை நான் செய்யும் பொழுது இதை அடைவதற்கு தான் வருவதற்கு சாவாக்கள் உலகத்துல கடைபிடித்த வழி தாவத்தாக இருந்து கொண்டிருக்கிறது வேணா சகோதரர்களை பெரியார்களே ஈமானுக்காக தவக்குலுக்காக சபருக்காக அனைத்தின் பக்கமும் அழைப்பு கொடுத்தார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி வியாபாரியாக விவசாயியாக தொழிலாளியாக படித்தவராக ஏழையாக சிலந்தராக ஊருக்கு தலைவராக சாதாரண மனிதராக அறிவு மிகவும் வீரராக இருக்கிறார் யாரை எடுத்துக்கொண்டாலும் சகாம பெருமக்களில் எல்லா வகுப்பாறையும் அல்ல வைத்திருந்தார் அபு உமாமா ரவி அல்லா அனு ஊருக்கு தலைவராக அம்ருத் தௌசி ஊருக்கு தலைவராக இருக்கிறார்கள் தாயிஃபை சேர்ந்த உருவத்தி யமனை சேர்ந்தி பாகிலாவை சேர்ந்த அபு உமாமா பாகிவி இவர்கள் அனைவர்களும் ஊருக்கு தலைவர்கள் ஆனால் அல்லாவுடைய தாயிகள் ஊருக்கு தலைவராக இருக்கிறார் பிறகு உலகத்துக்கு எல்லோரும் பொறுப்பை இந்த ஊரத்துக்கு சாற்றியிருக்கிறார்கள் நவியுடைய காலத்தில் சஹாபாக்களின் வியாபாரியாரே அப்துல் ரஹமான்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை எடுத்து சென்று அங்கு கொடுத்து விட்டு அங்குள்ள பொருட்களை வாங்கி வரும் பழக்கம் இடத்தில் இருந்தது வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் வியாபாரிகள் ஆனால் வியாபாரம் செய்யக்கூடிய தாய்களாக என்பது அவர்களுடைய மேலான குறிக்கோளாக இருந்தது அவர்களுடைய மேலான நோக்கமாக இருந்தது அவர்கள் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டவர்கள் என்று உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லாத்தா இது போன்று ஏராளமான சாபாக்களை விவசாயிகளாக மதினத்தில் இருக்கக்கூடிய ார் அல்லோம் ஒரு நாள் நமக்கு தேவைப்பட்டதை கடுமையான ஒரு புறமான தண்ணீரைப் போன்று ஓடிக்கொண்டே இருந்தது அவர்கள் நலியில் போட அல்லா மூசாலி மக்களுக்கு சமைத்து கொடுத்தது போன்றேன் ஏந்தியவர்களாக மை பற்றி பேச தேவையில்லை பற்றி போல தேவையில்லை உலகத்துடைய பட்சம் எனக்கு தேவையில்லை உலகத்தை அண்ணா காலங்களில் கலந்து போடுவார் ஒரு காலத்தை பார்க்க போகிறாய் ஆத்தி அவர்களை பார்த்து நவீர்கள் சொல்கிறார்கள் ார்கள் எனக்கு ஒரு காலம் வரப்போகிறது ஒரு பெண் கட்டத்தனியே மக்களவை நோக்கி தனிய போவா யாரும் ஒரு தீங்கும் விளைவிக்க மாட்டார்கள் தாவத்துடைய வரக்கத்து வராத சகோதரிகளை இன்னும் சொன்னார்கள் ஒரு காலம் வரப்போகிறதை பணத்தை எடுத்துக்கொண்டு சிலவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சொல்கிறார்கள் ரெண்டு விஷயத்தை நான் கண்டுட்டேன் மூணாம் விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறேன் என்ன ரெண்டு விஷயங்கள் நபிவர்கள் சொன்னார்களே கிருஷ்ணா கைசருடைய மன்னர்களுடைய சொத்துகள் எல்லாம் காரடியில் வர முடியே அந்த காட்சியில கண்ணால கண்டேன் தனிமையில் ஒரு பெண்மணி அங்கிருந்தை ஈரோட இருந்து தனியே வந்துட்டு போனா யாருமே இந்த ஆபத்து விளைவிக்கல ஒரு குடும்பத்துல பிறந்த குடும்பத்தில் சகோதரிகளை போல சகோதரர்களை போல வந்துட்டு போனோம்னு சொன்னார் மூணாவது விஷயம் உலகிருக்கிறார்கள் உமர் நப்து காலத்திலும் நிகழ்ந்தது பிற்காலத்திலும் ஏற்படுத்துவான் பணத்தை எடுத்துக்கொண்டு தீர்ந்தார்கள் எடுப்பதற்கு யாரும் இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய சகோதரர்களை பெரியார்களே ஏன் காரணம் தாவத்தை ஏந்திவர்களாக கலையில் தேர்ச்சி பெற்றவர் மார்க்க தீர்ப்பு அறிஞர் கலையில் தேர்ச்சி பெற்றவர் அனைவர்களும் இதுக்கு ஈடுபடுகிறார்கள் அல்லா அப்துல்லா அப்பாஸ் அவர்களுக்கு குரானுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயியாக இருந்தார்கள் அனைவர்களுடைய பணியும் எதுவாக இருந்தது அல்லாவுடைய வீணுக்காக அல்லாவுடைய கட்டளைக்காக அல்லாவுடைய வீண் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு அளவுக்கு சுற்றி திறந்து வேண்டி சக வாக்களில் அனைவர்களும் வியாபாரிகள் செல்வந்தர்கள் ஏழைகள் பெருமை ஏழைகள் மதிலத்தில் அசா சஃபாக்களாக விழுந்து கிடக்கிறார்கள் அழைக்கும் உறுப்பு நம்முடைய செய்ய வேண்டும் என்று உணர்வுள்ளவர்களாக சிலந்தர்களாக வசதி வாய்ப்புகளை அனைவர்களும் இதில் ஈடுபட்டிருந்தார்கள் பள்ளியுடைய நிர்வாகிகளாக பள்ளி பொறுப்பாளிகளாக இருந்தவர்கள் அதை மாற்ற அமைத்துக் கொண்டிருக்கவில்லை இதற்காக பாடுபட்டிருந்தார்கள் மேலான சகோதரர்களை உழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் இந்த வீனுடைய உழைப்பை செய்யாவிட்டால் நமக்குதான் நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு சிரமமாக விடும் அதனால் நம் ஒவ்வொரு மக்களை ஒன்று திரட்டி பெரும் முயற்சி செய்து ஆரம்பித்தார்கள் கொஞ்ச காலத்தில் உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நவியர்களுடைய மூலமாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை ஹஜ்ஜத்தில் படித்தவர்களாக இருக்கிறார் அப்துல்லா சுபேர்லான் அவர்களுக்கு அல்லா நூறு பாசி பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தார் பதினேழு நாட்களில் ஒரு பாசையை கற்றுக்கொள்ளக்கூடிய கணவன் யாரே சுபை ரான அவர்கள் தாப்பன் தான் மதினாவில் நிறைய யூதர்கள் சொன்னார்கள் நாம் சூனியம் செய்து விட்டோம் சூனியம் மலையினுடைய கை நாம் யாரையும் எதையும் செய்யலாம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் நவியவர்கள் மதினாவுக்கு வந்தபொழுது செய்துவிட்டோம் என்ற குழந்தையும் கிடைக்க மாட்டார் எப்படி நவியவர்கள் அல்லா கூறுகிறான் அவர்களை கொண்டு சொன்னார்கள் நிச்சயமாக உயர்த்த போகிறோம் உலகத்தில் இந்த ஐந்து கண்ணங்களையும் இந்த பகுதியில் போனாலும் சிக்கரை தன்னுடைய சிக்கராக நவியுடைய சிந்தனை தன்னுடைய சிந்தனையாக நவியுடைய வேலையை தன்னுடைய வேலையாக ஆக்கி கொண்ட உலகத்தில் தீங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மேலான சகோதரர்களை கிடையாது மதிலாக போன பொழுது சொன்னார்கள் விட்டோம் இந்த குழந்தையும் தனி செய்தார்கள் இப்ப ஆக வேண்டியதான் மையத்து தொழுகைக்கு அதனால மௌத்தின் நேரத்துல ஜனாஜா தொலகையில எந்த அதும் எக்காமத்தும் கிடையாது மதியத்திரை அதன் தசுவார அவர்களிடத்துல அளந்து வந்த அந்த குழந்தை மக்கள் வந்து ஆபத்துல சிக்கியது பகைவர்கள் தாக்க வந்து விட்டார்கள் தாயிடத்தில் வந்தாங்க வெற்றி பெற்று விட்டு வரணும் அல்லா சுவார்த்தாரா அந்த தாய்மார்களுக்கு வேளாண் அந்தஸ்து கொடுக்கணும் அவர்களுக்கு எல்லாம் உயர்வு கொடுக்கணும் இந்த அளவுக்கு தியாகம் செய்தாங்க வேளாண் சகோதரர்களை தெரியார்களே சற்று சிந்தனை செய்து பாருங்க நாங்கள் எங்களுக்கு நதியின் கொண்டுவரப்பட்டது நதியின் ஒரு தோற்றமாக கருதுமே அதனால் ஒரு பூஞ்சோலை இந்த வீணன் எடுத்துக்கொண்டார் மரங்கள் இதற்குள்ள பூக்கள் வெறுமனே தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட்டதல்ல ரத்தம் சென்று நவீட ரொத்தம் இதில் இருக்கீட்டரை நடந்தி பைல் ஜமாட்டாக போனார்கள் மதியாவுடைய மக்களுடைய அஜுடைய காலத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நவியை விட சிறந்தவர் நவியை விட உயர்ந்தவர் நவியை அறிவில் கூடியவர் உலகத்தில் யாரும் பிறந்ததில்லை திறக்க மாட்டார் அந்த நபியே வீடு வீடாக தெரு தெருவாக நகரம் நகரமாகே ஒவ்வொரு மனிதனையும் காசிலையும் நூறு குறை அமது உரை மக்களை சந்தித்து அல்லாவின் பக்கம் அழைக்கிறார்கள் என்றால் அவரையோட சேர்ந்த அறிவுரைகள் உலகத்தில் யார் போகிறார்கள் அறிவர்களுடைய பொறுப்பு இருக்கிறதே நான் இந்த வேலையை நம்முடைய வேலையாக எடுத்துக்கொண்டே உலகத்தில் நல்லா புரட்சினோம் வீடு வீடாக தெருக்கருவாக நரம் நகரமாக கிராம கிராமமாக அந்த சகவா பெருமக்கள் எடுத்து சென்றது கொண்டு நம்முடைய தாவத்துடைய வேலை நான் ஒரு டாக்டர் அல்ல முதலாவது உண்மை அதனால் என்னுடைய வேலை தாவத்துடைய வேலை நான் ஒரு செல்வந்தன் அல்ல நான் அவையுடைய உண்மத்தை நான் செல்வந்தன் நான் எல்லா இருந்தாலும் என்னுடைய வேலை தாவத்துடைய வேலை என்று ஒவ்வொருவரும் தாவத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதே அல்லா கண்ணியத்தையும் தருவான் அல்ல வரலையும் போக்குவான் அல்லா மறைவான் உதவியையும் செய்வான் உடலால் பாடுபட வேண்டும் கூடியோ முடிந்தவரும் வயது முடிந்தவர் நோயாளியாக இருக்கிறார் அவரும் என்பதற்கு அவர்கள் நல்ல நிலையிலும் இன்னும் கஷ்ட நிலையிலும் வெளிக்கிழம்ப வேண்டும் என்ற சொல்கிறார்கள் அபோ பெலா அவர்கள் இந்த ஆயத்தை ஒதுகிறாங்க வயோது வாயுவாக இருந்தாலும் வயோதவமாக இருந்தாலும் வெளிக்கிழம்ப வேண்டும் என்று சொல்றார்கள் அதற்கு கொடுத்தவர்கள் தன்னால் நடந்து போக முடியவில்லை எனக்கு ஒரு தகவல் பொட்டியில் தன்னை கொண்டு போகும் என்று சொல்றாங்க இதை அவர்கள் நான் எங்க நிலையில் விலக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள் விரான சகோதரர்களே உலகத்தில் ஒரு மாற்றத்தை உலகத்தில் ஒரு மரமலியே வாழ்க்கையை அடை வேண்டும் என்றா அல்லா உடைய வீனுடைய தாவத்தை நம்முடைய வேலையாக நாம் ஒவ்வொருவரும் ஆற்றிக்கொண்டு வேண்டும் தைரியமாக இந்த சபையிலே இதுவரைக்கும் பேர எழுதாத சகோதர்கள் எழும சொல்லுங்கள் என்றால் நான் நான் உடனடியாக நானும் அழைத்து மாறுகிறேன் எழுதி